வணக்கம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குனோ பூங்கா நேஷனல் பார்க் எனும் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மருத்துவ காரணங்களுக்காக கஞ்சா வளர்ப்பதை சட்டப்பூர்வமாக்கியுள்ள முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு தாய்லாந்து மூன்று இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது இனி இன்றைய நற்றிணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று முதலாவது கேலோ இந்தியா பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது இரண்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் ப மருத்துவ பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று சூரியன் முதலாவதாக உதித்த நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி